முன்னாலே போதான் நீ முன்னாலே போதா நாம் பின்னாலே வாரே கட்ட புள்ள குட்ட புள்ள கர்க மணி போட்ட புள்ள நான் கிசி வந்த பிள்ள கண்ணம்மா இனி நான் தாண்டி ஒம்புருத பொன்னம்மா என்ன அடி முனி அம்மாவோம் கண்ணிலே மையி யாரு பற்ற மையே இது நான் நாவ மையே நீ முன்னால போனா நாம் பின்னாலே வாரே மாடு ரெண்டு மதுர வெள்ள மணிகள் ரெண்டும் தஞ்சாவூர் மாடு ரெண்டு மதுர வெள்ள மணிகள் தஞ்சாவூர் கண்ணம்மா அது கூடுதடி தலைப்பாத பொ என்னடி முனி அம்மாவோம் கண்ணிலே மையே யார்பற்ற மையே இது நாவ மையே நீ முன்னாலே போதான் நாம் பின்னாலே வாரே குத்தால அருவியில குளிக்காலும் அடங்காதி புத்தால அருவியிலே குளிச்சாலும் அடங்காது அத்தானின் உடம்பு சூடு கண்ணம்மா நீ அருகில் வந்தா தெலு தெலுக்கும் பொன்னம்மா என் நடி முனி அம்மாவும் கண்ணிலே மையி யாரபற்ற மையே எது நாம் பற்ற மையி நீ முன்னாலே போனான் நாம் பின்னாலே வாரே பல்லழகி பால் போல சொல்லழகி பச்சரிச்சு பல்லழகி பசும் பால் போல சொல்லழகி சின்ன இடையழகி கண்ணம்மா நீ திரிச்சாலே முத்துரும் பொன்னம்மா என்னடி முனி அம்மா அம்மாவும் கண்ணிலே மையி யாரு பட்சம் ஐயி இது நாவ மையி நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வாரே கண்டாங்கி புடவ கட்டி கை நிறைய கொசுவம் வச்சு கண்டாங்கி புடவ கட்டி கை நிறைய இருப்புல சொருகிறைய கண்ணம்மா அது கொசுவம் அல்ல என் மனசே பொன்னம்மா என்ன அடி முனி அம்மாவும் கண்ணிலே மையே யாரு பற்ற மையே இது நான் பற்ற மையே நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வாரே எரிக்கிற ஓரத்திலே ஏத்தோ இறக்கையிலே எரிக்கிற ஓரத்திலே ஏத்தோ இறக்கையிலே இங்கிருந்து பார்க்க இலே கண்ணம்மா நான் எங்கேயோ போறேன் அடி பொன்னம்மா என் நடி முனி அம்மாவும் கண்ணிலே மையே யாருவற்ற மையே இது நான் அவற்ற மையே நீ முன்னாலே போனான் நான் பின்னாலே வாரே போது மழையில நனையும் போது மாந்தோப்பில் போதுங்கும் போது வெள்ள போது கண்ணம்மா உண்மே நீ நடுங்களாம பொன்னம்மா என்ன முனி அம்மாவோம் கண்ணிலே மையே யாரு பற்ற மையே இது நான் வச்ச மையே நீ முன்னாலே போன நான் பின்னாலே வாறே உன்னழக மறச்சிருக்கும் உதந்த வேலை லவ் துணி உன்னழக மறச்சிருக்கும் உதந்த வேலை லவ் துணி போரும் கிழிஞ்சதன கண்ணம்மா அதில் ஒய் யாரும் தெரிவத கட்ட புள்ள குத்த புள்ள கருக மணி போட்ட புள்ள நா கிசி புள்ள கண்ணம்மா இனி நான் தாண்டி ஒம்போடு பொன்னம்மா நீ என்ன அடி முனி கண்ணிலே மையே யாருபற்ற மையே இது நாவ மைய முன்னால போன நான் பின்னாலே வரே